هو حسن طلعت لي تو استغفر الله ولا حول ولا قوه الا بالله و نعوذ بالله من شرور امسنا ومن سيئات اعمالنا من يهدي بالله فلا الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدًا عبده ورسوله ارْسَلَ اللَّهُ بِالشَّمْسِ مَشِيرًا وَنَذِيرًا وَدَاعِيًا إِلَى اللَّهِ بِإِذْنِهِ وَسِرَاجًا مُنِيرًا أَمَّا بَعْدُ فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي تِلَاوَةِ الْقُرْآنِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَلَرَبَّ مَدَّدْنَاهَا وَأَلْقَيْنَا فِيهَا رَوَاسِيَ وَأَمْشَيْنَا فِيهَا مِنْ كُلِّ شَيْءٍ مَّوْزُونٍ وَجَعَلْنَا لَكُمْ فِيهَا مَعَيْشَ وَمَنْ لَسْتُمْ لَهُ بِرَازِقِينَ وَيِنْ مِّنْ شَيْءٍ إِلَّا عِندَنَا خَزَائِنُهُ وَمَا نُنَزِّلُهُ إِلَّا بِقْدَرٍ مَعْلُومٍ وَأَرْسَلْنَا الْرِّيَاحَ لَوَاقِحَ فَأَنْزَلْنَا مِنَ السَّمَاءِ مَاءً فَأَسْطَيْنَا سُمُورٍ அல்லா தாலாவுடைய பெருமையால் எழுநூற்றி நாற்பத்தி ஆறாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பால் ஆரம்பிக்கப்படுகிறது சூரத் என்ற அத்தியாயத்தினுடைய பதினெட்டு ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன அடுத்த பூமி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிடவில்லை இந்த பூமியை நாம் விரித்து வைத்தோம் சென்ற பெயாரில் சென்ற தப்சீலும் சொல்லப்பட்டது பூமி உருண்டை வடிவமாக இருக்கின்றது இருந்தாலும் வாழ்வதற்கு மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியான பரப்பளவு கொண்டதாகவும் அல்ல அதனை ஆக்கி என்ற விவரம் சொல்லப்பட்ட பொதுவாக ஒரு உருண்டையாக இருக்கக்கூடிய பொருளிலே உயிரினங்கள் வாழ்வது என்பது முடியாது அது கீழ் நோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் ஆனால் பூமி அம்பாபத்தால அது மிக பிரம்மாண்டமானதாக படைத்திருக்கின்ற காரணத்தினால் சுமார் நாற்பது கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டதாக பூமி இருக்கின்ற காரணத்தினால் அத்தோடு சில இடங்களிலே அல்லாட்டாளர் பள்ளங்களையும் மேடுகளையும் அமைத்து வைத்திருக்கின்ற காரணத்தினால் இந்த பூமி வாழ்வதற்கு தகுதியானதாக மனிதர்கள் வசிப்பதற்கு தகுதியானாக ஆக்கி வைத்திருக்கின்றார் அவை அல்லாஹால மதத்தினாக அந்த பூமியை நாம் விரித்து வைத்துள்ளோம் என்று சொல்லுகின்றார் சாதாரணமாக நாம் இருக்கக்கூடிய இடத்தை பார்க்கின்றோம் இந்த இடத்தை பார்க்கின்றோம் இதை பார்த்தால் நேராக நாம் போய்கொண்டே இருக்கின்றோம் வாகனங்களிலே போகின்றோம் எவ்வளவு தூரம் போனாலும் அது நேராக போய்கொண்டே இருப்பதை போன்றுதான் தோன்றுகின்றது உருண்டையாக இருக்கக்கூடிய பொருளின் மீது கீழிருந்து மேலாக போகக்கூடிய அல்லது மேலிருந்து கீழே இறங்கக்கூடிய ஒரு அமைப்பிலே இந்த பூமியை அல்லாஹத்தால தோற்றம் அளிக்க செய்யவில்லை உண்மையிலே அப்படித்தான் இருக்கின்றது ஒரு உருண்டையான பொருளின் மீது கீழிருந்து மேலே ஏறி செல்ல வேண்டும் அப்புறம் மேலிருந்து கீழே போக வேண்டும் அந்த மாதிரி மனிதர்களுடைய வாழ்க்கையுடைய அமைப்பிலே அல்லாஹ இந்த பூமியை ஏற்படுத்தவில்லை உண்டைதான் ஆனாலும் மனிதர்கள் வாழ்வதற்கு தேவையான அளவுக்கு அதை சமப்படுத்தி தந்திருக்கின்றான் என்ற கருத்து வல்ல மகத்தினாக இந்த பூமியிலே பூமியின் மீது நாம் உறுதியான மலைகளை அமைத்தோம் என்றும் குறிப்பிடுகின்றான் ஹரீகிலே சொல்லுகின்றார்கள் முன்னால சில இடங்களிலே சில ஆயத்துகளுக்கு விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றோம் அல்லாஹாலா இந்த பூமியை படைத்தபொழுது அதை தண்ணீரின் மீது படைத்தான் என்று சொல்லுகின்றார்கள் இமாம் அபூ ஹதீஃபா ரஹமத்துல்லாஹே அலே அவர்கள் அல்லாகவை கனவிலே கண்டார்கள் பல தடவை ஒரு தடவை கேட்டார்கள் மாஷ்டருடைய அந்த வேளையிலே மைதானத்திலே மனிதர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதாக அப்பொழுது அல்லாஹால ஒரு துவாவை சொல்லித்தந்தான் ஒரு திக்ரை சொல்லித்தந்தான் அந்த திகருடைய வாசகத்திலே ஒரு ஒரு வாசகம் ஒரு வரி இப்படி இருக்கின்றது சுபகான மண் சலக்கன் சல்ப சுபகாரம் மண் சலக்கன் அர்வன் அடல் மாஇப் பமத் தண்ணீரின் மீது பூமியை படைத்த ஒருவன் மீது பூமியை படைத்திருக்கக்கூடிய ஒருவன் மகா பரிசுத்தமானவன் அந்த பூமி தண்ணீர் மீது இருந்தாலும் கூட அது ஒரு பொருளை போன்று இருக்கின்றது என்ற கருத்தை அந்த வார்த்தகத்தில் அல்லாஹூ சொன்னதாக இன்னாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் சொல்ல சொல்ல சொன்னார்கள் அல்லாஹு தாலா இந்த பூமியை படைத்த பொழுது அந்த பூமி அப்படியே நடித்து கொண்டிருந்தது ஆடிக்கொண்டிருந்தது ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமியை நிலை நிறுத்துவதற்காக வேண்டிய மலைகளை படைத்தான் ஆங்காங்கே மலைகளை முளைகளாக அல்லாஹத்தால ஆக்கி வைத்த நேரத்தில் அது ஆடுவதை நிறுத்திக் கொண்டது ஆடாமல் இருந்து ஆடாமல் அப்படியாமல் அப்படி சொன்னா போனவர்கள் சொல்லப்பட்டது தெரிஞ்ச விஷயம் பூமி தன்னைத்தானே சுற்றி சூரியனுடைய பாதையிலும் சுற்றி வருகின்றது தன்னை தானே சுற்றி கொள்வது ஒரு மணி நேரத்திற்கு ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வேகத்திலே சூரியனிடையே பாதையிலே பூமி சுற்றி வருவது ஒரு மணி நேரத்திற்கு ஒரு கிலோமீட்டர் வேகத்திலே ஒரு வினாடிக்கு ஒரு கை சொடுக்கக்கூடிய நேரத்திலே இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் வேகத்திலே இந்த பூமி பறந்து கொண்டிருக்கின்றது என்ற விபரம் எல்லாம் முன்னால் சொன்ன இது ஆடாமல் அத்தையாமல் இருந்தால்தான் அந்த பறப்பது தன்னை தானே சுற்றுவது என்பது ஒழுங்காதன் ஆக முடியும் இல்லாவிட்டால் நிலநடுக்கம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் இப்பொழுது அசைவது ஆடுவது என்பதுதான் சில நேரங்களிலே பூகம்பம் நிலநடுக்கம் சுனாமி போன்றவை எல்லாம் ஏற்படுதுங்கள் சரி அப்படியா நடுக்கிக் கொண்டிருந்தது அசைந்து ஆடிக்கொண்டிருந்தது மலைகளை அம்மா தலர் படைத்தான் அந்த பூமி அப்படியே நின்று விட்டது அதாவது அசையாமல் அது தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருந்தது ஆடாமல் அசையாமல் மலக்குகளுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்து நல்லா இடத்தில் கேட்டார்கள் எவ்வளோ பெரிய இந்த உருண்டை இந்த பூமியில் இந்த மலைகளை முளைகளாக நீ ஆக்கி அதை நிறுத்தி வைத்து விட்டாயே இந்த மலைகள் எவ்வளோ பெரிய வலுவுடையதாக இருக்கின்றது இந்த மலைகளை விட மலைகளை விட மிக வலிமையான ஏதாவது ஒரு பொருளை நீ படைத்திருக்கிறாயா என்று கேட்டார்கள் ஆம் படைத்திருக்கின்றது என்று அல்லாஹ சொன்னான் அப்படியா அது என்ன என்பதாக கேட்டார்கள் அது இரும்பு என்று அல்லாஹத்தல்ல சொன்னான் ஒரு சின்ன இரும்பு உளி அது பெரிய மலைகளை எல்லாம் உடைத்து தகர்த்து இரும்பு மலையை விட ரொம்ப வலிமையான இரும்பா அப்ப இரும்பை விட வலிமையான பொருள் எதையாவது நீ படைத்திருக்கின்றாயா என்று கேட்டார்கள் ஆம் நெருப்பை படைத்திருக்கின்றது என்று அல்லாஹத்தால சொன்னார் எவ்வளவு பெரிய இரும்பாக இருந்தாலும் நெருப்பில் போட்டால் அப்பவும் நெருப்பை விட வலிமையான பொருளை நீ படைத்திருக்கின்ற நெருப்புல நெருப்பு அமைஞ்சு விடு தண்ணீரை விட வலிமையான பொருளை படைத்திருக்கிறாயா ஆம் காற்றை படைத்திருக்கின்றேன் காற்று வேகமாக வீசினால் சூறை காற்று வீசினால் கடலில் இருக்கக்கூடிய தண்ணீரை எல்லாம் அள்ளிக்கொண்டு சென்றவர் கடலில் இருக்கக்கூடிய தரைக்கு வந்தவர் உலகம் முழுவதும் கோபி முழுவதுமே கடலாக காற்று வலிமையான பொருளாக படைத்தது காற்றை ஒரு பொருளை வலிமையான பொருளை படைத்திருக்கின்றாயா ஆம் படைத்திருக்கிறது அதே ஆத்தனுடைய மகன் என்னுடைய அடியான் செய்யக்கூடிய தர்மம் அவன் வலக்கரத்தால் செய்யக்கூடிய தர்மம் இடக்கர இடக்கரத்திற்கு தெரியாமல் செய்கின்றானே அந்த தர்மம் இதை எல்லாவற்றை விட வலிமையானது என்று அல்லாஹத்தாலா பதில் சொன்னதாக அரசு குறிப்பிடுகிறார் அப்படி இந்த மலைகளை அல்லாஹத்தாலா இந்த பூமி நிலையாக இருப்பதற்காக வேண்டி ஏற்படுத்தினார் இந்த பூமியின் மீது நாம் உறுதியான மலைகளை நாம் அமைத்தோம் என்று அல்ல குறிப்பிடுகின்ற பிறகு இந்த பூமி மலைகள் இவற்றிலிருந்து ஏராளமான பொருள்களை அல்லாத்தால் மனித சமுதாயத்திற்காக வேண்டி பலன் பெறக்கூடிய நிலையிலே உற்பத்தி செய்து தருகின்றான் அதை அடுத்து அதே வாசகத்திலே அதே ஆயத்தினுடைய ஒரு வாசகத்தில் சொல்வோம் அம்பத்னா பிஹா இவற்றிலே நாம் முளையச் செய்தோம் விளையச் செய்தோம் அறியப்பட்ட அல்லது அதனுடைய மதிப்பு உயர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நாம் அதிலே படைத்தோம் இந்த பூமியில் இருந்தும் மலைகளில் இருந்தும் பூமியில் இருந்து எத்தனை கோரி பொருள்கள் வெளியாகின்றன என்பது நமக்கு தெரியும் அதே போன்று மலைகளில் இருந்தும் சில பொருள்களை நாம் எடுக்கின்றோம் சில கற்கள் இருக்கின்றன இந்த வைரம் வைதூரியம் போன்றவை எல்லாம் அது மலைப்பகுதியிலிருந்து பெயர் தடுக்கப்படுகின்றன உடைத்தெடுக்கப்படுகின்றன சில மலைகள் சில தனித்தன்மைகளை கொண்ட அமைந்திருக்கின்றன சில மலைகளுடைய கற்களை பார்த்தால் வெண்மையாக இருக்கும் நீல நிறமாக இருக்கும் இப்படி பல்வேறு கற்கள் மலைகள் மூலமாகல்லாம் ஆத்தால உற்பத்தி செய்து தருகின்றன நம்ம ஹரமில் மக்காவ தலாப் செய்யக்கூடிய அந்த மக்காத்தில் ஒரு வெள்ளை நிற கல் போடப்பட்டிருக்கின்றது என்ன வெளியடித்தாலும் அந்த கல் சுடுவது கிடையாது அதுவும் ஒரு மலையிலிருந்து எடுத்துக்கொண்டு வரப்பட்டது ஒரு குறிப்பிட்ட மலை அந்த மலையில விளையக்கூடிய கற்கள் முழுவதும் சூட்டை உள்ளெழுத்துக்கொண்டு மேலே குளிர்ச்சியை தரக்கூடியதாக ஆக்கி வைத்திருக்கிறது என்ன சில கற்களை பார்த்தால் லேசான சூடு பட்டாலும் கூட கடுமையான சூடு அதிலே தெரியும் அப்படியும் சில கற்கள் இருக்கிறது பல்வேறு நிறங்களிலே மலைகளுடைய அந்த அமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் மலைகளிலும் நாம் விளையச் செய்தோம் மீன் குள்ளிசை ஒவ்வொரு பொருளையும் மவுசூன் மௌசூன் அப்படின்னு சொன்னால் வசன் என்பதிலிருந்து வந்தது அதாவது நிறுத்தப்பட்ட ஒரு பொருளை கராத்தில் நிறுத்தி வச்சா அந்த பொருள் நெருக்கப்பட்ட பொருள் இது இது நெருக்கப்பட்ட பொருள் சொன்னால் மவுசூன் சொல்லப்படும் நெருக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளையும் நாம் அதில் ஏற்படைத்தோம் என்று அந்த தலை சொல்லுது ஆனால் நிறுத்தப்பட்ட அப்படிங்கிறதுக்கு அது நேரடி அர்த்தம் செய்ய அவ்வளவு உசிதமானதல்ல காரணத்தினால் ஆர்டிசின் முப்பத்தி என்று பல கருத்துக்களை சொல்லுகின்றார்கள் நேரடியாகவே அர்த்தம் சொல்லக்கூடியவர்களும் உண்டு என்பவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒவ்வொரு பொருளையும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஆற்றல் அவருடைய அறிவு அதன் மூலமாக ஒரு பொருள் அது என்ன எடை உடையதாக இருக்கின்றது எத்தனை கிராம் எத்தனை என்ற விவரத்தை அல்லாஹ் தெரியும் சிறு தூசியாக இருந்தாலும் சரி மிக பெரிய பொருளாக இருந்தாலும் சரி ஒரு அணு இருக்கின்றது அணுவை எடை போட்டு யாரும் சொல்ல முடியாது அணு என்ற எவ்வளவு பெருசு மனிதனுடைய கண்களால் பார்க்க முடியாது அணு என்பது ஒரு குண்டூசியினுடைய கொண்டையின் மீது முப்பத்தி லட்சம் அணுக்களை வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு அணு எவ்வளவு பெருசு அந்த அணுவையும் பிளக்கலாம் அணுவை பிளத்தால் அதற்குள்ளே பல லட்சக்கணக்கான பொருள்கள் இருக்கின்றன ஒரு அணுவை பிளத்தால் அதற்குள்ளே பொருள் மூன்று விதமான பொருள்கள் சொல்லுவார்கள் அதற்குள்ள ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன இப்ப ஒரு அணு எடுத்துக்கொண்டாலே அந்த அணுடைய எடை போட்டு சொல்ல முடியாது எவ்வளவு எத்தனை கிராமம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனா அல்லாவுக்கு ஒரு அணு எவ்வளவு எத்தனை கிராமம் உள்ளது சொல்ல முடியாது அதனுடைய எடை என்ன அப்படிங்கிறதோ அல்லாதத்தலை அது தெரியும் அதே மாதிரி ஒரு மலை இமய மலை இருக்கின்றது அந்த மலையுடைய எடை என்ன வெயிட் எவ்வளோ அதுவும் அல்லாவுக்கு தெரியும் வாம்பத்நாபிகா மீன் குடிசையில் மௌன் நெருக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அதிலே அதே அதிலே அதன் மீது நாம் உழைய வைக்கோம் விளைய வைத்தோம் என்று இல்லாத தலை சொல்ல பூமியிலும் மலை எவ்வளவு என்பதை அல்லாஹத்தால தெரிவித்து அல்லது அம்பத்நாத் மவுசூன் என்று சொன்னால் அஸ்வாப் கடை வைத்திருக்கக்கூடியவர்கள் கடை தெருக்களிலே கடைகளிலே நிறுத்து கொடுக்கின்றார்களே அப்படிப்பட்ட ஒவ்வொரு பொருளையும் நாம் படைத்தோம் உண்டாக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லல் மௌசூன் என்பதற்கு மகோம் என்று அர்த்தம் சொல்லப்பட்டது மின்கொள்ளி மாதிரி அறியப்படக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நாம் உண்டாக்கிறோம் இந்த பூமியிலும் மலைகளிலும் அறியப்படக்கூடிய சொன்னால் மனிதர்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய பல பலவிதமான பொருள்கள் அல்லது மௌசூன் என்பதற்கும் கத்தரின் வாய்க்கல் குறிப்பிடப்பட்ட ஒரு அளவை கொண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொரு பொருளையும் நாம் கிடைத்துள்ளோம் என்று சொன்னால் அந்த அந்த பொருள் என்ன மதிப்புள்ளது பொதுவாக அரபியலே ஒரு வாசகம் சொல்லப்படும் அவர் நல்லா பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் அந்த பேச்சுக்கு பேரு கலாமுல் மௌசூன் ரொம்ப வெயிட்டான பேச்சுங்கிறது அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப சாதாரணமாக வெயிட்டான பேச்சு அவர் பேசுகிறார் நல்ல வெயிட் அப்படின்னு சொல்றதுக்கு அரபியில சொல்லக்கூடிய வார்த்தை கலாவும் ரொம்ப வெயிட்டான பேச்சு அம்மா வலா ஒவ்வொரு அம்மா வலா அதனை படைத்துள்ளான் நுழைய வைத்துள்ளான் ஒவ்வொரு பொருளும் அதற்குரிய மதிப்பு இருக்கின்றது எந்த பொருளாதார மதிப்பில்லாத எந்த பொருளும் கிடையாது நம்ம சில பொருள்களை இது மதிப்பிற்குரிய பொருள் என்று சொல்றோம் இது மதிப்பு இல்லாத பொருள் மதிப்பில்லாத பொருளை எதை நாம் சொல்லுகின்றோம் அது இன்னொரு வகையிலே மதிப்பு உள்ளதாக இருக்கும் சாதாரணமாக சொல்லுவேன் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு சொல்லுவோம் சின்ன துரும்புதான் அது தூக்கி போட்டுறோம் பண்ணில் ஏதாச்சும் மாட்டிக்கிச்சின்னா உலகை எடுத்து குத்த முடியாது ஊசி எடுத்து குத்த முடியாது வேற எந்த பொருளையும் கொண்டோ அதை எடுக்க முடியாது கீழே தீக்கி போட்ட மாதிரி அலட்சியமாக அதை எடுத்தா தான் பண்ணில் இல்லையா அது ரொம்ப பெரிய உபகாரமாக சில நேரங்களில் பல்ல மாட்டிக்கலாம் வெளியே ப பயணங்களில் இருக்கும்போது பார்க்குறீங்க அந்த பல் குச்சி எதுவுமே டூத் ஸ்பிக் எதுவுமே கையில் இருக்காது இப்போ படுற பாட்டை பார்க்கணுமே அது எடுக்கல அப்படின்னு சொன்னால் கஷ்டமாக இருக்குது என்ன கையில் என்ன இருக்கு அதையெல்லாம் எடுத்து அதை சுற்றி குத்து எடுக்கிறதுக்கு முயற்சிப்போம் பார்க்க அது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மதிப்பு இருக்கின்றது அந்த மதிப்பு உள்ளது மதிப்புடைய அமைப்பிலே எல்லாரும் தலை நாம் படைத்தோம் என்று எல்லார்த்தால சொல்லுகின்றோம் அல்லது மௌசூன் என்பதற்கு எல்லோரு அர்த்தம் சொல்லப்படுகிறது மக்சூன் பங்கிடப்பட்டதாக அதை படைத்திருக்கின்றான் இந்த விளக்கத்தை கொண்டிருக்கிறார்கள் ஆம்பத்தி நாப்பியா மீன் குளிர் மௌசூன் ஐ மக்சூன் பங்கிடப்பட்டதாக ஒவ்வொரு பொருளையும் நான் படைப்பேன் அல்லா தன ஒரு பொருளை உற்பத்தி செய்திருக்கின்றான் என்று சொன்னால் உலகத்தில் அது பின்னதா பெருசா எதுவாக இருந்தாலும் அது யாருக்கு போய் சேர வேண்டும் இருக்கின்றது அல்லாஹலா பங்கு போட்டுதான் அதை படைத்திருக்க அது வீணாக படைக்கிற அது படைக்கப்பட்டேன் சேர்ந்துள்ள விளக்கம் சொல்லுகின்றார்கள் அதாவது எண்ணப்பட்டதாக ஒவ்வொரு பொருளையும் அது எண்ணிக்கைக்குரியதாக அல்லாஹால படைத்திருக்கின்றான் எத்தனை எண்ணிக்கை பல்வேறு விதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டு அல்லாஹானாவுடைய அறிவு ஆற்றல் எவ்வளவு பெருசு என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக விலகிக் கொள்ளலாம் என்பதாக குறிப்பிடுகின்றார் இதற்கு முக்கியமான இன்னொரு கருத்து சொல்லப்பட்டிருக்கின்ற அல்லாஹு கானா ஒவ்வொரு பொருளையும் ஒரு குறிப்பிட்ட இடையளவு அல்லது எண்ணிக்கை அளவு அல்லது பங்கு போட்டு படைத்திருக்கின்றான் என்று சொல்லும் பொழுது அந்த பொருள் அவ்வளவுதான் உண்டாக்கப்படும் மேல சொல்லப்பட்ட பல அர்த்தங்கள் நாலஞ்சு அர்த்தம் சொல்லணும் எந்த அர்த்தத்தின் பார்த்தாலும் கூட ஒரு பொருள் உண்டாக்கப்பட்ட படைக்கப்பட்ட அந்த பொருள் அல்லாவத்தால எப்படி நாடி அதை படைத்திருக்கின்றனோ அந்த அளவுதான் அது உண்டாக்க முடியும் அதை அதிகமாகவோ குறைவாகவோ யாராலும் உண்டாக்க முடியாது இதுல ஒரு பெரிய கருத்து உள்ளடங்கி இருக்கின்றது இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் நிலத்துல பயிர்கள் மற்ற பொருள்கள் எல்லாம் உணவுப் பொருள்கள் எல்லாம் விளைய வைப்பதற்காக அதை அதிகமாக விளைய வேண்டும் என்பதற்காகவே பலவிதமான உபாயங்களை கையாளுகின்றார்கள் பல உபாயங்களை கையாளுகின்றார்கள் சில மருந்துகள் செயற்கையாக உண்டாக்கப்பட்ட அந்த மருந்துகளின் மூலமாக அந்த தாவரங்களுக்கு பயிர்களுக்கு அதை ஊட்டி அதை கொடுத்து அதிகமாக விளைய வைக்கின்றார்கள் இதற்கு முன்னால் இயற்கை உரம் போடப்பட்ட நேரத்திலே இத்தனை டன் விளைந்தது இந்த ஏற்கரையில ஒரு ஏற்கரையில இப்போது செயற்கையாக இந்த உரத்தை போட்டவுடனே அது அதிகமாக நாம் விளைய வைத்து விட்டோம் முழைய வைத்து விட்டோம் உற்பத்தி செய்து விட்டோம் என்பதாக மனிதர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹத்தாலா எதை எவ்வளவு விளைய வேண்டும் எவ்வளவு அதிலிருந்து உற்பத்தியாக வேண்டும் என்று நிர்ணயம் செய்திருக்கும் தான் அவ்வளவுதான் இவங்க போட இவங்க இவங்க செய்யக்கூடிய அந்த உபாயங்கள் இருக்கிற அது அல்லாஹத்தாலாவுடைய அந்த தகுதியிற்கு காரணமாக ஆக்கப்படுகின்றது இவர்கள் உற்பத்தி ஆக்கவில்லை அதிகப்படுத்தவில்லை அதிகமாக உற்பத்தி செய்யவில்லை எல்லாருடைய நாட்டத்தை இவர்கள் வெடிக்கொண்டு வருகின்றார்கள் மருந்துகளின் மூலமாக ஒரு பொருள் சின்னதாக இருக்கக்கூடிய உரங்களின் மூலமாக செயற்கை உரங்களின் மூலமாக பெரிதாக ஆக்கப்படுகின்றது ஒரு வெண்டைக்காய் எவ்வளவு பெருசு இருக்கும் வெண்டைக்காய் விரல் நிலம் தான் இருக்கு அது ரொம்ப மெதுவா இருக்கிறதுனால ஆங்கிலத்தை லேடிஸ் வைச்சோம் பொம்பளை கை அவ்வளோ மெல்லிசாக இருக்கும் அப்படிங்கிறாங்க மிருதுவாக இருக்குது லேடிஸ்பிங்கிற அப்படின்னு சொல்லிச்சு ஒரு விரவிகளம்தான் இப்போ எவ்வளோ பெருசு இருக்குது ஒரு முழநிலம் இருக்குது இங்கே போகிறோம் நுங்கம்பாக்கத்தில் ஒரு இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெண்டைக்காய் அது போட்டுருக்கான் வெண்டை பூதம் அப்படின்னு பூதம் மாதிரி அந்த வெண்டைக்காய் பெருசாக வெண்டை பூதம் போட்டுருவோம் ஒவ்வொரு முஸ்லிமான பூமி மனிதரும் நம்பிக்கை கொள்ள வைக்கிறது இந்த உரங்களோ இதுவளோ காரணங்களாக இருக்கலாம் ஆனால் அசல் யாரு வாக்க சொல்லுவதை போன்று நீங்கள் வேளாண்மை செய்கிறீர்களா நாம் செய்கின்றோமோ என்று கேட்கும் நாம் தான் செய்யவில்லை உரம் கொடுக்கிறது அதுக்கு வேலைகள் செய்கிறது தண்ணீர் பார்க்கிறது மற்ற வேலைகளை பார்க்கிறது அந்த நிலத்திலே போடப்பட்ட விட்டு அது எதை எதை போட்டாலும் மேலே வருவது உற்பத்தியாகி வருவது என்று அல்லாஹத்தாலாவுடைய அவள் நாடினால் பூமிக்குள்ளே போடப்பட்ட அந்த வித்தை இல்லாமல் ஆக்கி விடுவார் ஒண்ணுமே இல்லாமல் உரம் போட்டாலும் சரி எவ்வளவு தண்ணீர் விட்டாலும் சரி அல்லாஹத்த எவ்வளவு விளைய வேண்டும் உழைய வைக்க வேண்டும் என்று நாடு இருக்கின்றாலும் அவ்வளவுதான் விளையும் அதிலே ஒரு அணுவலவும் கூணவும் செய்யாது குறையவும் செய்யாது என்ற கருத்தையும் அந்த மலைகளிலே இவற்றிலே நாம் முழைய வைத்தோம் நிறுத்தப்படக்கூடிய அல்லது எண்ணப்படக்கூடிய அல்லது பங்கிடப்படக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் முழைய வைத்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மையை அல்லாதத்தால ஏற்படுத்தி இருக்கின்றார் பூமியிலே போடப்படக்கூடிய பூமி ஒரே மாதிரி இருக்கா இருக்கும் இந்த பூமி இந்த இடத்துல பலவிதமான பொருள்களை ஒருவர் விவசாயம் செய்கின்றார் போடுகின்றார் என்று சொன்னால் பூமிக்குள்ளே ஒவ்வொரு பொருளும் அதற்குரிய சத்துக்களை மட்டும் தேவையான அளவுக்கு எடுத்துக்கொண்டு முளைத்து வெளியே வரக்கூடிய ஆற்றலை அந்த பொருளுக்கு அல்லாத்தலை தந்திருக்கின்றார் அல்லாதுதான் அதை விளைவிக்கின்றது உதாரணமாக பதில் சொல்லியிருக்கிறோம் ஒரு புளிய கொட்டை அதை நாம் மண்ணிலே போடுகின்றோம் அதே மாதிரி ஒரு தென்னங் கன்று அதை அப்படி அந்த தேங்காயோட மட்டையோட சேர்ந்திருக்காது அப்படி குழியை தோண்டி புதைக்கிறோம் உள்ள அதே மாதிரி வேற ஒரு கரும்பு துண்டு அல்லது ஒரு மா அல்லது மா செடி அதனுடைய விளைவதற்காக வேண்டியுள்ள அந்த செடி அதை நடுகின்றோம் இப்படி பலவிதமான செடிகளை நடக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு செடிக்கும் இருந்து எந்த சத்துக்கள் தேவையோ அந்த சத்துக்களை மட்டும் தண்டு உருக்கிக் கொள்ளக்கூடிய அருமையான அற்புதமான ஆற்றலை எல்லாரும் அந்த தண்டிலே வைத்திருக்கின்ற பக்கத்தில் தாங்க ஒரே குழியை பறிச்சிருங்க ஒரு குழியை பறிச்சு அந்த ஒரு குழியிலேயே ஒரு புளிகங்கொட்டை ஒரு மாங்கொட்டை ஒரு கரும்பு துண்டு எல்லாத்தையும் போடுங்க எல்லா பயிர்களையும் போடுங்க உள்ள மண்ணை போட்டு மூடிடுங்க தண்ணியை ஊற்றுங்க உரத்தை போடுங்க அது எல்லாம் உழைத்து வெளியே வரக்கூடிய நேரத்தில் கரும்பு இனிப்பாகத்தான் இருக்கும் அது வேப்பங்கொட்டை போட்டால் அது வேப்பம் அந்த செடி வந்து கசப்பாகத்தான் இருக்கும் மாங்கொட்டை முதல்ல குளிப்பாகத்தான் இருக்கும் அது பழமான பிறகு இனிப்பாக மாறும் புளிகை போட்டால் அது குளிப்பு அதுலேருந்து செடி தான் வரும் ஒரு ஒரே ஒரே இடம் தான் ஒரு குழியை படித்து இத்தனை பொருள்களை உள்ளே போட்டு அதை மூடி அதை பராமரித்தால் அதனை வெளியே வரக்கூடிய பொருள்கள் எல்லாம் இயற்கையான தன்மையோடு வெளியே யார் செய்யறது ஒருவன் தான் செய்யும் அல்லா அல்லாமல் இவருடைய திறமையின் காரணமாக இவர்கள் போடுகின்ற உரத்தின் காரணமாக இவர்கள் செய்கின்ற அந்த பணியின் காரணமாக அதில் ஏற்படுவது கிடையாது வருவது இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹலை நாப்பியா மீன் குளிர் மகசூன் என்று சொல்லு இன்னொரு வகையிலே இதற்கு இன்னொரு விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது அதற்குரிய தன்மைகளுடைய ஒவ்வொரு பொருளையும் படைத்தான் நாம் தான் படைத்தோம் நாம் தான் உற்பத்தி செய்தோம் என்று அல்லாக தலைவர் சொல்லிருந்தார் அதாவது சில பொருள்கள் பூமியிலிருந்து விளைந்து வருகின்றன பூமியிலிருந்து விளையக்கூடிய எல்லா பொருளையும் மனிதன் மட்டும் சாப்பிடுவது கிடையாது சில பொருட்களை மனிதன் சாப்பிடுறதுதான் சில பொருள்களை மிருகங்கள் சாப்பிடுகின்றன அப்படி மிருகங்கள் சாப்பிடக்கூடிய பொருள்களையே சில மிருகங்கள் இதை சாப்பிடுறது எல்லா மிருகங்களும் ஒரே மாதிரியான தீனிகளை சாப்பிடுவது கிடையாது விளைந்து அந்த பொருளை சாப்பிடுவது கிடையாது இதை நாம் பார்க்கணும் பூமியிலிருந்து ஒரு இலை வருது ஆடு தொடா இலை அப்படின்னு சொல்லி அது ஆடே தொடல் ஆடு எல்லா இலையும் எல்லா இலையும் சாப்பிடும் அந்த ஆடு தொடடா இலை பேரை சாப்படாது இன்னும் சில இலைகள் இருக்கின்றன செடிகள் இருக்கின்றன இது யானை இலைகளையும் சாப்பிடும் கிளைகளையும் கூட சாப்பிடும் கரும்பை அப்படியே கற்றோடு சேர்த்து குறித்து அப்படியே சாப்பிட்டு விடும் இருக்கக்கூடிய எந்த பகுதியிலும் கழிவு செய்யாது அதனுடைய தோகை அதனுடைய அடிபாகம் எல்லாவற்றையும் சேர்த்து சாப்பிட்டு யானை சாப்பிடாம சில செடிகள் இருக்கின்றன யான செடியை சாப்பிடாது இது மாதிரி மனிதர்களுக்கு தேவையான சில பொருள் சரி ஒரே பொருள் அந்த ஒரு பொருளிலேயே மனிதனுக்கு தேவையானது மிருகங்களுக்கு தேவையானது ஊர்வலங்களுக்கு தேவையானது பறவைகளுக்கு தேவையானது என்று பல வகையான ஆக்க ஆக்கி வச்சிருக்க நெல் சோளம் கோதுமை இதெல்லாம் இருக்குங்க நெல் இருக்குங்க நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி நெல்லாக உள்ளே இருந்து வருகின்றது பூமியிலிருந்து வருகின்றது அந்த நெல் உடைக்கப்படுகின்றது அரிசியாக நீதி உள்ளன அதிலிருந்து அரிசியை தீக்கினால் தமிடு என்று ஒன்று வருகின்றது அதை சில பிராணிகள் சாப்பிடுகின்றன மாட்டுக்கு வைக்கிறோம் மற்ற பொருள் வைக்கிறோம் கோழிகளுக்கு அதை தீவிரமாக நாம் வைக்கின்றோம் அதிலிருந்து அரிசியை கொண்டு வந்தாலும் கூட அந்த அரிசியை களைகின்றோம் தண்ணீர் விட்டு அதை களைந்து பிறகு அடுப்பில போட்டு அதை சமையலாக சாதமாக நாம் ஆக்குகின்றோம் கலை காண்ட கழகி தண்ணீர் மாடுகளுக்கு கொடுக்கின்றோம் நாம் சாப்பிடுவது கடைசியில் குறைஞ்சா சத்து பொருள் எல்லாம் போயிடுது மாடு ஆடு கோழி எல்லாம் இது எல்லாம் அல்லாஹாலாவுடைய குதிரத்தை காட்டக்கூடிய இந்த பூமியிலே நாம் விளைய வைத்தோம் உற்பத்தி செய்தோம் மீன் குழி சைட்டின் ரொம்ப தகுதி உள்ள கனமுள்ள அதாவது அறிவார்ந்த பொருள்களை எல்லாம் நாம் உற்பத்தி செய்தோம் என்பதாக பொருள் செய்யப்பட்டீர்கள் இப்படி பல பொருட்கள் அந்த ஆயத்திற்கு உலகம் சொல்லப்பட்டீர்கள் இன்னும் லத்தும் லகோ இன்னும் நாம் உங்களுக்கு இந்த பூமியிலே அல்லது இந்த மலைகளிலே பூமியிலும் மலைகளிலும் வாழ்க்கையை ஏற்படுத்தினோம் வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படுத்தினோம் நீங்கள் வாழ்வதற்குரிய சாதனங்களை ஏற்படுத்தினோம் உங்களுக்கு மட்டுமல்லாஜபை இன்னும் சில பொருள்களுக்கும் நீங்கள் அதற்கு உணவு கொடுக்கக்கூடியவர்களாக இல்லை நீங்கள் உணவு கொடுக்கக்கூடியவர்களாக இல்லையே அந்த பொருள்களுக்கும் வாழ்க்கையை நாம் ஏற்படுத்தினோம் உங்களுக்கும் ஏற்படுத்தினோம் மற்ற பிராணிகளுக்கும் ஏற்படுத்தினோம் அந்த பிராரணிகள் உணவு சாப்பிடுற அந்த உணவை நீங்க கொடுக்கிறது அல்லாஹலா சொல்லது இந்த பூமியிலே உங்களுக்கு நாம் உண்டாக்கினோம் வாழ்க்கையை உண்டாக்கினோம் லகு பிராஜத்தை யாருக்கு நீங்கள் உணவு கொடுக்கக்கூடியவர்களாக இல்லையோ அந்த பொருள்களையும் உங்களுக்கு ஆடு கோழி ஆடு நம்ம சாப்பிடக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பொருள்கள் இருக்கின்றன இதெல்லாம் அல்லா தான் உணவு கொடுக்கிற உணவு கொடுத்து உணவு கொடுக்கப்பட்ட அந்த கோழி அந்த ஆடு உங்களுக்கு உணவக்க ஆட்டை வளர்த்து கடைசி ஆட்டை நம்மளே அறுத்து சாப்பிடும் கோழியை வளர்த்து தீ போட்டு அதை அடுத்த இப்ப அந்த கோழிக்கு உணவு கொடுத்தது நீங்க தான் கொடுத்தீங்க அவனா அசல்ல கொடுத்தா அல்லாவுத்தரும் அதை சொல்லுங்க என்று மற்றொரு விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றோம் ஒவ்வொரு பொருளும் எந்த பொருளும் அதனுடைய ஹசானா அதனுடைய பொத்திஷம் நம்மிடத்தில் இல்லாமல் எந்த பொருளும் கிடையாது ஒரு பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் சரி அதனுடைய ஹசானா நம்மிடத்தில் இல்லாமல் கிடையாது என்று சொன்னால் எந்த பொருளாக இருந்தாலும் சரி அந்த பொருளை நாம் தான் உற்பத்தி செய்தோம் அதனுடைய அசல் பொக்கிஷம் நம்மிடத்தில் தான் இருக்கின்றது இந்த ஹசாகின் ஹசானா சொன்னா பொக்கிஷம் கருலம் அப்படின்னு சொல்லப்படும் அதனுடைய பன்மை வார்த்தை ஹசாகின் ஒவ்வொரு பொருளுடைய ஹசானாவும் திறவுகோளும் இல்லாமல் கிடையாது அது உணவாக இருந்தாலும் சரி மற்ற பொருள்களாக இருந்தாலும் சரி அதை உண்டாக்கக்கூடிய அதை உத்தி சென்று தரக்கூடிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கின்றது நம்மை தேர்வு யாருக்கும் கிடையாது உலகத்தில் எந்த சக்தியிடத்திலும் கிடையாது வயின் செயல் இல்லா என்றனா சதா மாமின் செயல் சனப்பாக அதாவது உலகத்தில் சக்தி பெற்றவர்களாக ஆகியிருக்கின்றோம் அதனுடைய திறவுகோல் அதனுடைய கருவூலம் நம்மிடத்தில் இல்லாமல் எந்த பொருளும் கிடையாது என்று சொன்னால் நாம் அதன் மீது சக்தி பெற்றவர்களாக இருக்கிறோம் நாம் தான் அதை உற்பத்தி செய்தோம் நான் விரும்பினால் நான் நாடினால் அழித்து விட முடியும் அந்த பொருளை செய்யாமல் இருந்து குறைவை ஏற்படுத்திவிட முடியும் சில நேரங்களில் பார்க்கிறோம் ஒரு பயிர் விளைய வேண்டும் என்று சொன்னால் தானியங்கள் தாவரங்கள் விளைய வேண்டும் என்று சொன்னால் மழை தேவை மழை அளவோடு பெய்தால் அளவோ அளவோடு அந்த மழை பெய்தால் அது அந்த தானியர்களுக்கு தாவரங்களுக்கு நன்மை கிடைத்தரும் அது தேவைப்பட்ட அளவுக்கு அதிலிருந்து விளைச்சல் ஏற்படும் அளவுக்கு மீண்டால் அதே மழை அந்த பயிரை அழைத்து விடும் அந்த தாவரங்களை அழித்து விடும் சரி மழை அளவு குறைவாக இருந்தால் அப்போது காய்த்து போய் விளைக்கிறே இருக்காது அப்பையவும் போனால் கூடுதலும் இருக்கக்கூடாது ாலும்பத்தை உற்பத்தி செய்து உங்களுக்கு ஆக்கவும் இல்லாந்தனா அதனுடைய பொக்கிஷம் நம்மிடத்தில் இல்லாமல் கிடையாது இதற்கு இந்த ஆய்வுக்கு மற்றொரு கருத்து சில விளம்பாக்கள் குறிப்பிடுகின்றார்கள் அரிசிலே அரிசிக்கு கீழே இந்த உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே எத்தனை பொருள்களை உதாரணம் நம்ம பூமி மட்டும் எடுத்துக்கோ இந்த பூமியிலே கரையிலே கடலிலே எத்தனை பொருள்களை அல்லாஹால உற்பத்தி செய்திருக்கின்றானோ அந்த பொருள்களுக்கெல்லாம் ஒரு மாடல் ஒரு நமூனா அரிசிக்கு கீழே இருக்கின்றது இங்க ஒரு காக்கா இருக்குன்னா அங்கே ஒரு காக்கா இருக்கு இங்க ஆயிரம் காக்கா அங்கே ஒரு காக்கா இருக்கு தரையிலும் கடலிலும் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மாடல் ஆட்சிக்கு கீழே இருக்கின்றது அதுதான் என்ற ஆய் கே விளக்கம் என்று வியாபாரத்தில் எல்லாம் குறிப்பிடுகின்றார் வியாபார சாஜெக்டர்கள் எல்லாரும் சொல்லுகின்றார் அப்பறிகற்றவர்கள் சத்து பேர் பேரனார் அவங்க விளக்கம் சொல்லுகின்றார் அதாவது அரிசிக்கு இங்க இருக்கக்கூடிய பொருள்களுக்கெல்லாம் ஒரு மாடல் இருக்கின்றது அந்த மாடலை எல்லாத்தால இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கின்றான் அது அங்க இருக்குது அதிக கொடுக்கலாம் எல்லா பொருளும் சின்னதாக இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் என்று கருத்து சொல்லப்படுகிறது பல இல்லா கெப்பதின்மாரும் அல்லாஹால தன்னுடைய இதெல்லாம் வந்து மக்காவாசிகளுக்கு ஆரம்பத்தில் அல்லாஹால சொல்ல அவர்களுக்கு இந்த ஆயத்துகளை இறக்கி வைத்து என்னுடைய வலிமை எப்படிப்பட்டது நான் என்னைத்தான் வணங்க வேண்டும் என்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது எந்த சிறையில் வணங்கக்கூடாது என்று சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா நான் தான் எல்லாவற்றிற்கும் சக்தி பெற்றவர் நான் தான் எல்லாவற்றையும் உண்டாக்குகின்றேன் அழிக்கவும் ஆக்கவும் சக்தி பெற்றவன் நானும் தான் என்பதை அல்லாஹத்தாலா உறுதிப்படுத்துவதற்காக மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக இதை சொல்லிருந்தால் நமக்கு இதை சாதாரணமாக தெரிஞ்சாலும் கூட பெய்யிருக்கிறோம் நம்பி இருக்கின்றோம் அல்லாது பெயர் பட்டவன் என்பதாக நமக்கு தெரியாவிட்டாலும் கூட உலக மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள எல்லா தரப்பாடும் புரிந்து கொள்ள வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹத்தாலா அதை சொல்லிருந்தார் திருநோய் இல்லாத பதறி நாள் நாம் இந்த பொருள்களை எல்லாம் உண்டாக்கவில்லை ஒரு குறிப்பிட்ட அளவை கொண்டே தவிர குறிப்பிட்ட அளவை கொண்டே தவிர நாம் உண்டாக்கவில்லை குறிப்பிட்ட அளவு காலம் உள்ள பொருளாக இருந்தாலும் சரி நம்முடைய பார்வையில உருள் உயிர் பொருளாக இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது இருக்கும் உயிர் பொருள் அதே மாதிரி மரம் செடி கொடிகள் ஊர்வலங்கள் பறவைகள் கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள் மற்ற பொருள் இவை எல்லாம் பார்க்கணும் குறிப்பிட்ட கால அளவு வந்து கறந்து போயிருக்கு உலகத்திலேயே உயிரினங்கள்ல ரொம்ப நீண்ட நாள் வாழக்கூடிய நீண்ட காலம் வாழக்கூடிய ஒரு பொருள் ஆமை ஆமைக்கு வயசு ஐநூறு அறநூறு எழுநூறு அப்படின்னு சொல்றாங்க முந்நூறுல இருந்து ஐநூறு அறுநூறு வரைக்கும் ஆமைகள் வரும் அதான் அதிகம் அவ்வளோ காலம் வாழக்கூடிய அந்த ஆமைகள் இனத்திற்கு அதிகமா இருக்க வேண்டியதாக கிடையாது கம்மியாக தான் இவர் அறுபது வயசு அறுபது வயசு தான் இருக்கிறாரு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவை எல்லாம் களை வைத்திருக்கிறார் அந்த அளவோடு அந்த பொருள் அடிந்துவிடும் எந்த பொருளா இருந்தா அப்ப மலைகள் இதெல்லாம் அப்படித்தானே இருக்குது சூரியன் சந்திரன் எல்லாம் அப்படித்தானே இருக்குது அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஒரு காலம் இருக்குது அந்த காலம் வரும்போது அதுவும் போய் எல்லா மலையிலும் அறங்க அல்ல சொல்லுகின்றான் எப்போ பல இடங்களை சொல்லுகின்றான் இந்த மலையை நீங்கள் பார்க்கிறீர்களே இந்த மலை வெகுசூபத்தினால் ஏற்படக்கூடிய அமை ஏற்படக்கூடிய நேரத்திலே பரத்தப்பட்ட பஞ்சை போன்றுதான் ஆகிவிடும் என்பதால் பஞ்சு ஒரு மூட்டை பஞ்சு இருக்குது அதை வெளியை எடுத்து மூட்டையிலிருந்து வெளியை எடுத்து அப்படி தூக்கி விட்டா காற்றுல எப்படி இருக்கும் அப்படியே பஞ்சு பூரம் பறந்து போவது அது மாதிரி இந்த மலைகள் எல்லாம் பஞ்சு பஞ்சாக பறந்து போயிடும் என்ன சொல்றது அது ஒரு கால வாரம் அப்ப மலையும் போயிடும் அதே மாதிரி எல்லாரும் போயிருக்காங்க யாருமே இருக்க மாட்டாங்க அல்லாகவே தவிர ஆரம்பத்தில் எப்படி அல்லாஹ் இருந்தாலும் அதே போன்று அவன் இருப்பான் அவனை தவிர எல்லா பொருளும் அழிஞ்சிடும் எல்லா உயிரை வாங்கக்கூடிய மலக்குழுபத்திற்காக அவரும் உக்காயிடுவார் அவரும் தனக்கு தானே ரூகை எடுத்துக்கொண்டு அவரும் உக்காயிடுவார் எல்லா பொருளை அழிச்ச பின்னால் அல்லாத்தல பிறகே உண்டாக்குவார் மறுபடியும் நிலைநாட்டுவதற்காக வேண்டி அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக வேண்டி என்பதாக சொல்லவில்லை அல்லாருக்குமான உரத்திலு இல்லாத பகரின் வாழும் இதை நாம் கொடுக்கவில்லை உண்டாக்கவில்லை குறிப்பிட்ட அளவை கொண்டே தவிர இந்த என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹால நாடிய இருக்காலும் அவ்வளவு கொடுக்கும் இங்க எங்க போய் வாழ்ந்தாலும் சரி எங்க போய் சம்பாதிச்சாலும் சரி ரெண்டாவதுலேயே என்று சம்பாதிச்சாலும் சரி சைனாவுக்கு போய் சம்பாதிச்சாலும் சரி அல்லாஹால என்ன கொடுக்கணும் நாடி இருக்காங்கன்னா அதுதான் கொடுக்கும் இல்லையா அந்த நம்பிக்கை இருக்கணும் இந்தியாவும் சம்பாதிக்கலாம் ஆனால் நம்பிக்கை அப்படி இருக்கணும் அல்லாஹ் தான் கொடுக்கலாம் இங்க இருந்தாலும் கொடுக்கும் அங்கிருந்தாலும் கொடுக்கணும் ஆனா அல்லாத யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று நாடு இருக்கின்றார்கள் அவ்வளவுதான் கொடுக்கும் மனிதர்களுக்கு அதிகமா அல்லாத கொடுத்துறான் சில பேருக்கு அதிகமாக கொடுத்தடறான் அதிகமா கொடுத்த மனிதன் பொருள் கொடுக்கப்பட்ட அந்த மனிதன் அநியாயம் செய்ய ஆரம்பிச்சிடறான் அட்டூரல் செய்ய ஆரம்பிச்சிடறான் நான் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொருளே அவனை அழிவுக்குரியவனாக அவனை ஆட்சி கொடுக்கின்றது சொல்லுகின்றான் மத்தப்பொல்லாத ஒரு ரிஸ்பளி அலிபாதி அல்லாஹெல்லாம் தன்னுடைய அடியார்களுக்கு ரிசப்பை விசாலப்படுத்தி கொடுத்தால் நிறைய கொடுத்துட்டான் இல்ல மகாவுக்கு எல்லாரும் இந்த பூமியினை அழிக்காட்டி நம்ம இல்லையா எனக்கு நிறைய காத்து இருக்குன்னு வச்சுங்க நாயகி வந்து பயன் செஞ்சிட்டு இருக்கிற யாராலும் பயன் செய்யுங்க இப்படியா போங்க அப்படின்னு நான் போயிடுவோம் நாயங்க அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு காரணம் இல்லை முதலாளியா பாந்து சொல்லிட்டு இருக்க போற அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டவர் அவர் பாட்டு காத்து இருந்தால் அவர் பாட்டுக்கு அவர் ஒரு முதலாளியாக பெரும்பாலான மனிதர்கள் உலகத்திலே மூழ்கி போய் உலகத்தில் பல்வேறு அநியாயமான காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் உலக பசி என்று சொல்லான் தாரூன் போன்றவர்கள் பெரும் பொருள் கொடுக்கப்பட்டார்கள் என்ன செய்யல ஒருத்தன் தானா அல்ல அப்படின்னு ஒருத்தன் சொ சொ நாங்கள் ஒன்று சொர்க்க நா சொம் கட்டுக்கத்தை கட்டனாம் ஒருத்தன் வந்து கடவுள் அல்லாம் எங்கே இருக்கிறான்னு காட்டு அவனை நான் ஒரே அடிய சாகடிக்கிட்டு வந்துடறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனான் அப்படின்னு நிறைய வரலாறு அப்பூஜெகல் இருந்தால் எத்தனை உபதேசங்கள் செய்தார்கள் எவ்வளோ ஆயிட்டங்களை சொன்னார்கள் எவ்வளவு விதமான அற்புதமான உபதேசங்கள் ரசூல்லாய் சொல்ல சொல்லும் அவர்களே யாராவது ஒரு தடவை பார்த்தா போதும் அவர் சீரிய ஆயிடுவர் ஒரு தடவை ரசூல்லாவை பார்த்தா போதும் ஒரு தடவை பத்து விதமான ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல நிலை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் நல்லவர் இப்படிப்பட்டவர் என்று அவரை பார்க்க வேண்டும் நின மூலமாக கொடுக்கப்பட வேண்டுமோ அது அவருக்கு கொடுக்கப்பட மாட்டார் அல்லாஹல மனிதர்களுக்கு அவர் தகுந்த அளவோடு கூடிய அமைத்து வைத்திருக்கின்றான் என்பதை பவான் திருமோ கொடுக்க வேண்டுமோ அதை எல்லாம் என்பதற்கு அவன் எப்படி நாடுகின்ற பங்கீடு செய்து கொடுக்கின்றான் மழை பெய்கின்றது ஒரு ஒரு சாரா இருக்கு அந்த மழையினுடைய பங்கு கிடைக்கின்றது அவர்களுக்கு கொடுக்கின்றார் மழை பெய்கின்றது ஆனால் இன்னொரு சாரா இருக்குது கிடையாது அந்த மழை அவர்களுக்கு கொடுப்பது கொடுக்கப்படுவது கிடையாது மழை பெய்யுது என்னங்க அந்த ஊர்ல பக்கத்து ஊர்ல தாங்க நாலு கிலோமீட்டர் தான் இருக்கு மழை பெய்யுது இங்க மழையே இல்லை அப்படிங்கிற அவர்களுக்கு கொடுக்குறதான் இவர்களுக்கு கொடுப்பது கிடையாது சில நேரங்களா இங்கே இருக்கும் அங்கே இருக்காது மழை பெய்யக்கூடிய நிலை பெரிய ஆச்சரியமான விஷயம் நம்ம பயணங்கள் போகும் போது காரில் வண்டியில் ட்ரெயினில் பஸ்ஸில் பார்க்கலாம் மழை இருக்கும் கொஞ்சம் தூரம் அந்த பஸ்ஸு போனோம்னா அங்கே மழையே இருக்காது சுத்தமாக வறண்டுகிறது இவ்வளவு தூரம் பேச்சு எப்படி கட் பண்ண மாதிரி அப்படியே ரிட்டு போச்சு அதோட அல்லாத்தெல்லாம் இங்கே கொடுக்குறோம் அங்கே கொடுக்கறது யாருக்கு நார் இருந்தாலும் அவர்களுக்கு அளவு எந்த அளவுக்கு போடுறோம் இன்னொரு கருத்து சொல்லப்பட்டு இருக்கின்றது அல்லாஹால உலகத்திலே இந்த பூமிக்கு மழையை ஒவ்வொரு ஆண்டுக்கும் எவ்வளவு பெய்ய வைக்க வேண்டுமோ அவ்வளவு மழையை பெய்ய வைக்கின்றது எத்தனை டன் அத்தனை டன் மழை பெய்யுது ஒவ்வொரு வருஷம் அதுல குறையிறதே கிடையாது சூடுறதும் கிடையாது கரெக்டா அந்த அளவுக்கு உலகத்தில் மழை பெய்யும் ஆனால் சொல்றோம் இந்த வருஷம் மழையே இல்லைங்க இந்த வருஷம் அதிகமான மழைங்க அப்படிலாம் சொல்றோம் கருத்துவ இறக்கி வைக்க வேண்டுமோ அந்த மழையை வானத்திலிருந்து அல்லாஹால இறக்கி வைத்து விடுகின்ற பெய்து நாடு அவர்களுக்கு கொடுக்கின்றான் அதிகமாக கொடுக்கின்றான் இன்னொரு இடத்திற்கு அதிகமாக கொடுத்து விடுகின்றான் இன்னொரு இடத்தை காலியாக வைத்து விடுகின்றான் மழை இல்லாமல் ஆக்கி அல்லா தால மழையை பெய்ய வைக்கிறார் அளவு கரெக்டா வந்து ஒரு கூட்டத்தார் மழை பெய்யப்படுகின்ற நிராசையாக குதிரத்தையும் அவருடைய அறிவையும் காட்டக்கூடியதாக இருக்கின்றது அப்படிங்கிற அல்லாஹால மழை எப்படி பெய்கின்றது தெரியும்படி மழை பெய்துகளை நிறை கருப்பமாக நிறை கர்ப்பமாக இருக்கக்கூடிய காற்றுகளை நாம் அனுப்பினோம் உற்பத்தி அழிவருக்கு அதனால அந்த மேகம் வந்து சூழ் கொண்டதாக கரு கொண்டதாக இருக்கின்றது கரு உள்ளதாக ஆக்கப்படுகின்றது வெப்பத்தின் காரணமாக பூமியில் இருந்து ஆவியாக மாறி அந்த ஆவி போராட்ட நீர் தான் அந்த நீர் மேகமாக அங்கே போய் வானத்தில் இருக்கின்றது மேகமாக தெரியக்கூடிய அதற்குள்ளே பல பல்லாயிரக்கணக்கான டன் நீர் அதிலே தொழித்து இருக்கின்றது உள்ளே அடங்கி இருக்கின்றது இல்லையா அந்த மேகத்துல பல்லாயிரக்கணக்கான அளவிட முடியாத அளவுக்கு தண்ணீர் அதுக்குள்ளே அடங்கி கிடக்கின்றன அதைத்தான் நாம் கலைஞ்சோம் அரசல் மறுதியாக லவாப்ய கரு கொண்ட காற்றுகளை சூழ் கொண்ட காற்றுகளை நாம் அனுப்புகின்றோம் அந்த மேகத்தை அந்த காற்றை அப்படியே செய்கின்றான் அந்த மேக நகர்ந்து வருவத வானத்திலிருந்து தண்ணீரை நாம் இறக்கி வைத்தோம் அதாவது மழையை பெய்ய வைத்தோம் இப்படி அந்த காற்று வீசி மழையை பெரியவைத்த பாப்பை நாக்கு போகு அதை உங்களுக்கு நாம் குடிப்பாட்டினோம் புகட்டினோம் என்றெல்லாம் சில சொல்றேன் ஒரு ஒரு டம்ளர் தண்ணீர் ஒரு டம்ளர் டீ அதுவும் தண்ணி தான் வேறொரு வகையான தண்ணி அது குடிக்கிறது அப்படின்னு சொன்னா எப்படி வருது இந்த தண்ணீர் இதுல தண்ணீர் இருக்குது தண்ணீர் எப்படி வருகின்றது முதல்ல காற்று அந்த காற்று மேகத்தை போய் கலந்து காதல் முதல்ல அது வேற ஆக்கலாம் மேகத்திற்கு எப்படி தண்ணீர் வந்தது அப்படிங்கிறது இப்ப நம்ம சாதாரணமா நமக்கு தெரிஞ்ச விஷயம் நீர் நிலைகள் தண்ணீர் அது ஆவியாக மாறி அந்த ஆவியில தண்ணீர் தான் அது மேலே போய் மேகத்திற்குள்ளே கலந்து அது நின்று விடுகின்றது தெரிஞ்சு விடுகின்றது பிறகு ஒரு காற்றை எல்லாம் ஆக்கள வீசச் குளிர்ந்த காற்று அந்த குளிர்ந்த காற்று மேகத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை வெளிப்படுத்துகின்றது வெளிப்படுத்திய வெளிப்படுத்தப்பட்டது பெய்ய வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றாரும் அந்த பூமிக்கு தான் ஒரு சம்பவம் பல சொல்லியிருக்கிறோம் ஒரு சொல்லி சொல்ல சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதர் ஒரு பாலைவன வழியாக நடந்து போய் கொண்டிருந்தார் அவருடைய தலைக்கு மேலே வானத்தில் ஒரு மேகம் இருந்தது அந்த மேகத்திலிருந்து ஒரு சப்தத்தை பெய்ய வைப்பாயாக நீர் புகட்டுவாயாக என்று அந்த மேகத்திலிருந்து தோட்டம் அந்த மனிதனுடைய பெயரும் சொல்லப்பட்டது அந்த மேகத்தில் இருந்து இந்த மனிதர்கள் அப்துல்லா அல்லா ஏதாச்சும் சட்டம் கேட்டு இவர் பார்த்து ஆட்சியர் பட்டார் மேகத்தில் அவருடைய பேரச் சொல்லில் அவருக்கு தண்ணீர் குன்றை சொல்லி அவருடைய தோட்டத்துக்கு தண்ணீர் என்று சொல்லி அல்லா தலா ஏற்பாடு செய்திருக்கிறானே என்று ஆச்சரியப்பட்டு அந்த மேக உடனே அந்த சட்டம் கேட்ட உடனே அப்படியே நகர்ந்து போக ஆரம்பிச்சுடைய திசை இவரும் போனார் ஒரு மலை குன்று ஒன்று ஒரு சிறிய மலை அந்த மலைக்கு நேராக போய் அந்த மேகம் நின்று கொண்டது போன மேக நின்று இவரும் போய் பார்த்தார் அதுக்கு மேல பாக்கிறார் அங்க போன உடனே மழை பெய்து அந்த மேட்டில் அந்த மலையின் மீது மழை பெய்தது பெய்த மழை அந்த மேட்டில் இருந்து மலையிலிருந்து வேகமாக பள்ளத்தை நோக்கி ஓடி வந்தது ஒரு தோற்றத்தினுடைய ஓரத்திலே அப்படியே இவரும் அந்த தண்ணீர் வரக்கூடிய வழியிலேயே ஓடி வந்தார் அந்த தண்ணீர் எவ்வளவு வேகம் வரும் அவ்வளவு வேகம் ஓடி வந்தார் பார்க்கணுங்கிறது அந்த தண்ணீர் ஒரு தோற்றத்தினுடைய ஓரத்திலேயே அப்படியே வந்தது தோற்றத்தினுடைய ஒரு பகுதியிலே தடைசிய ஒரு எல்லையில ஒரு மனிதர் கையிலே மண்வெட்டியை வைத்துக் கொண்டு நின்றிருந்தார் தண்ணீர் அப்படியே ஓடி வந்தவுடனே தன்னுடைய மண் வெட்டியால் அந்த தண்ணீரை தன்னுடைய தோட்டத்திற்கு திருப்பி விட்டார் தோட்டம் இறைய தண்ணீர் தேங்க கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது இவர் பார்த்துக் கொண்டே நின்றவர் அவர்களிடத்துல போய் கேட்டார் அல்லாஹுடைய அடியாறு உங்க பேர் என்ன ஏன் பேர இறங்க அப்படின்னா பேர இறங்க அவர் சொன்னார் என்னுடைய கேட்டுட்டு அவர் சொன்னார் என்னுடைய பெயர் என்னது அப்படின்னு என்ன என்ன காரணத்தினாலும் கேட்கிறேன் சத்தம் கேட்டுச்சு அந்த மழை கேட்டும் தோட்டத்துக்கு வந்துச்சு அதை நான் பார்க்கறதுக்காக கேட்கறதுக்காக நான் விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன் அவர் பேரை மேகத்துல எந்த பெயரை கேட்டாலும் அந்த பெயர் அவர் சொன்னார் அவருக்கு இன்னும் ஆச்சரியம் அப்ப அவர் தன் தோட்டக்காரத்தை அல்லாத்தாலா மேகத்துக்கு கட்டளை எட்டு உங்க தோட்டத்துக்கு தண்ணீர் புகட்ட சொல்லி மேகத்துக்கு கட்டளை மனிதர் நீ என்ன செய்கிறீங்க அவர் சொன்னார் பெருசா ஒண்ணு அமல் எல்லாம் செய்யறது கிடையாது இந்த தோட்டம் தான் என்னுடைய சொத்து இதில் நான் பயிரிடுகின்றேன் அதாவது விவசாயம் செய்கின்றேன் தோட்டம் பேரிக்கம்பு விளைய வைக்கின்றேன் ஒரு வருஷத்தில் எவ்வளவு அப்படியே எடுத்து மூன்று பங்குகளாக ஆக்குவேன் தருமம் செய்து விடுவேன் இன்னொரு பங்கை அதை விற்பனை செய்து இந்த தோட்டத்தினுடைய பராமரிப்புக்காக வேண்டி மறுபடியும் பயிரிடுவதற்காக வேண்டியுள்ள தேவையான பொருள்களை எல்லாம் வாங்கிக் கொள்வேன் மீதி மூன்றாவது ஒரு பங்கை அடுத்த வருஷம் ஒரு மேகத்தில் இருந்து மழை பெய்கின்றது என்று சொன்னால் அது உதாரணமாக அதை தர்மத்துடைய பலன்கள் ஒவ்வொரு மழை மழை தேங்கி இருக்கக்கூடிய அந்த மேகத்திலும் ஒவ்வொரு மேகத்திலும் அல்லாஹால உத்தரவு பிடித்திருக்கின்றது இந்த இடத்திற்கு நீ மழையை பெய்ய வைக்க வேண்டும் இந்த மனிதர்கள் வாழக்கூடிய இடத்திற்கு பெய்ய வைக்க வேண்டும் இந்த ஊருக்கு பெய்ய வைக்க வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹால கட்டுரை இருந்தார் மனிதர்கள் அந்த அவர் தர்மம் செஞ்ச மாதிரி தர்மகர்த்தாக்களாக இருந்தால் அல்லாஹால மனிதர்களுடைய இடத்துல மழையை பெய்ய வைக்கின்றான் அப்படி இவர்கள் அந்த மழையை கிடைப்பதற்கு தழுது இல்லாதவர்களாக இருந்தால் எல்லாமே கெட்டவர்களா இருக்கிறாங்க இவங்களுக்கு மழையை கொடுத்தா சரியா வராது நாடி சொன்னா அந்த மழையை கூற கடல்களிலும் பாலைவனங்களிலும் அவர் கொட்டை செய்து விடுகின்றான் பெய்ய செய்து விடுகின்றான் என்பதாக குறிப்பிடுகின்றார் எதுக்கு பிரயோஜனங்கள்லாம் போயிடுது பாலைவனத்தில் மழை வைக்க மணல்ல சோர்ந்து போய் கீழே போயிடும் அதே மாதிரி கடல்ல வேங்க கடல் போச்சு திரும்ப கடல்ல அது புலம்பில்லாமல் ஆக்கப்படுகின்றன அவனை புகழக்கூடிய அவனை தசுக்கூடிய நிலை இருக்க வேண்டும் அல்லாவது ஏன் சொன்ன முன்னால உள்ள சமுதாயத்தில் ஆறு சமூக கூட்டத்தார்கள் இப்படித்தான் மேகங்கள் எல்லாம் வந்தது கூட்டமை ரொம்ப நாள் மழை இல்லை கடைசியில் மேகம் திரண்டு கரும் மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன எல்லா ஜனங்களும் வீட்டை விட்டு வெளியில வந்து பார்க்கிறாங்க ஆகா இல்லை நமக்கு ரொம்ப நல்ல மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆனந்தமாக இருந்தது ரொம்ப ஆனந்தமாக இருந்தது மழை பெய்ய போவது அல்லா தல குரா சொல்லுகின்றான் மழை பெய்யும் ஆபத்து தண்டனை திரண்டு வந்தால் மழை பெய்யக்கூடிய அறிகுறி தெரிந்தால் பெய்யும் என்பது கிடையாது காற்று தான் வீசும் சாதகமாக என்பது கிடையாது எப்படி வேண்டுமானோ உங்களாக ஆட்சி விடுவார் அந்த நேரத்திலும் பயப்பட வேண்டும் جسر نبی صلی اللہ علیہ وسلم على رکمتہی یندہ نعبتی یندہ پولی لے کاکتر بھی سین آلم سین اُرنے رسول اللہ صلی اللہ علیہ وسلم مرگر مرگر دعا تھی واردہ تھی ناوکر بندی تو کام دے واردہ کام دے واردہ اللہم بجعلہ رحمتن و لا تجعلہ آغابن یہ دعا چیٹ پار گر جا اللہ اندہ کاکتر انگلک رحمت آہا چیوئے آگاب آہا چیوئے ایتی بلادہ یہ دعا چیٹ پار گر யாரெல்லாம் இதை சாதகமான காற்றாக ஆக்கி தருவாயாக பாதகமான காற்றாக ஆக்கிவிடாது அவர்கள் சொன்னிருந்தார்கள் காற்று வீச ஆரம்பித்தால் தங்களை அவருடைய நிலமெல்லாம் அவர்களுடைய நடுக்கம் ஏற்பட்டுவிடும் அல்லாஹு என்று துக்கிடுவார்கள் இந்த காற்றில் உள்ள நலவை நன்மையை முன்னெடுத்து நான் கேட்கின்றேன் இந்த காட்டுக்குள்ளே என்ன நன்மை இருக்கின்றதோ நலவு இருக்கின்றதோ அதை கேட்கின்றேன் இந்த காற்று எதற்காகவே அனுப்பப்பட்டதோ அதனுடைய நலரை நான் கேட்கின்றேன் இந்த காட்டுடைய தீமையை பாதுகாப்பு தேடுகின்றேன் காட்டுக்குள்ளே என்ன தீமை இருக்கின்றதோ அந்த தீமையை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றேன் எதற்காக வீட்டில் அனுப்பப்பட்டதோ அதனுடைய தீமையை நான் உங்களுக்கு பாதுகாப்பு தேடுகின்றேன் என்றெல்லாம் சம்பந்தமாக சொல்லுமாறு என்று வாழ் கேட்பார்கள் கா வீசுகின்றது மழை பெய்யக்கூடிய அறிகுறி தெரிகின்றது என்று இருந்தாலும் கூட மழைதான் பெய்யும் அது தாவகமாக மாற்றி விடுவார் பயம் இருக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிடுகின்றார் போகும் அதை உங்களுக்கு இந்த மழை பெய்து உங்களுக்கு சாதகமாகி உங்களுக்கு சேமித்து வைக்கக்கூடியவர்களாக இல்லை உங்க கையில கிடையாது இது நான்காட்டு விரை லைக்கும் இதனுடைய உங்களிடத்தில் கிடையாது என்னிடத்துல இருக்கு இதை சேமித்து வைக்கக்கூடிய நான் நகையை வலுமித்துவனாக விவாதித்தோம் அடுத்த ஒரு கருத்தை எல்லாம் சொல்லுகின்றான் நிச்சயமாக நாம் தான் உங்களை எல்லாம் உயிர்ப்பிக்கின்றோம் உங்களுக்கு உயிர் கொடுக்கின்றோம் நாம் தான் மவுதும்ிப்பதான் ஒருத்தாக்கி விடுகின்றேன் எனக்கு பொருள்கள் சொத்துக்கள் இருக்கீங்க என்னுடைய மக்கள் எல்லாம் என்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் உறவினர்கள் எனக்கு பாரிசாக ஆவார் இல்லையா அப்போ என்னுடைய சொத்துக்கு அவர்கள் வாரிசாக ஆகி விடுகின்றார்கள் ஆனா உலகத்திலே அசல்ல உண்மையிலேயே வாரிசாக ஆகக்கூடிய கன்மை அல்லாவுக்கு தான் உண்டு வேற யாருக்கு வாரி யாரும் யாரும் வாரிசாக ஆக முடியாது எல்லாரும் அப்படின்னாலும் அவருடைய சொத்து அல்லாவுக்குரியது கலைஞர் ஒரு மருந்து எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் அழிந்து விடுகிறார்கள் வைத்துக் கொள்வோம் எல்லா பொருளையும் விட்டுட்டு போயிடுறாங்க யாருக்கு சொந்தம் உறவினர்கள் இருந்தால் ஒருத்தவர் இல்லையா யாருக்கு சொன்னோம் பிறாவனும் அவருடைய கூட்டத்தாரும் ஊசா அலை அவரத்திட்டு போனாங்க கடல் கடலை பிளக்க வைத்தால் தென்கடலை பிளக்க வைத்தான் ஊசா அலை ஊர்லையும் கோபங்களையும் வெளியே கொண்டு போயிட்டான் திராவினும் வைத்தார் பன்னிரெண்டு லட்சம் பேரும் ஒரே நேரத்தில் அழிக்கப்பட்டார்கள் ஊர்ல யாருமே இல்லை மிஸ்ல எகிப்தில் யாருமே இல்லை எல்லாரும் போயிட்டாங்க ஆப்பிள சின்ன குழந்தை எலர்ஜி போயிட்டாங்க யாருமே இல்லை அல்லா தலா பொருளாதார மாளிகைகள் அழகான தோட்டங்கள் வைர வைரோடு மிகப்பெரும் பொருட்குறியல்கள் தங்கம் வெள்ளி போன்ற குறியல்கள் இவையெல்லாம் இருந்தன எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க இப்ப யாருக்கு சொந்த அது மூசாரத்தலாம் போனாங்க அதுக்கு பின்னால பல ஆண்டுகளுக்கு பின்னால தன்னுடைய காமங்களை சிற்று வந்தாங்க மிஸ்டருக்கு வரும் பொழுது எகிஸ்டுக்கு அந்த பணி அனாதைகளாக அகதிகளாக எந்த பொருட்டார்கள் சொத்துக்கள் அவர்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்துக்கும் அவளுடைய சொத்து அதாவது படைப்புகள் அழிந்த பின்னால் மீதி இருக்கக்கூடிய பொருள்கள் எனக்கு தான் அப்படின்னு நல்லா இருக்க எந்த பொருளும் உயிரோடு இருக்கப் போவதில்லை எல்லா பொருளும் அழிந்துதான் சீரல் அழிந்த பின்னால் இந்த பொருள்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லி அல்லாவுக்கே சொந்தமானது அல்லாஹுதான் அதற்கு வாரி நாம் தான் வாரித்தாக இருக்கின்றோம் என்று குறிப்பிட சொல்லப்பட்ட ஆயத்துகளிலே அல்லாஹ் தன்னுடைய குதிரை அறிவு ஆற்றல் ஆகியவற்றை எடுத்துக் காட்டி மனிதர்களுக்கு செய்திருக்கக்கூடிய ஏராளமான ஞாபகத்துகளை பற்றி குறிப்பிடுகின்றான் அவற்றை மக்கள் சிந்தித்து பார்த்து தெளிவுபெற வேண்டும் என்பதற்கான இதெல்லா சில குறிப்பிடுகின்றான் எல்லாத்தல அத்தகைய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் சென்று கொள்வாராக சென்று விழுந்தார்கள் எல்லாருமே